வணக்கம் செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பெருமை மிகு இரண்டாயிரத்தி பதினெட்டு விருது பெற்ற இந்திய ஆஸ்திரேலிய கணிதவியலாளர் அக்ஷய் வெங்கடேஷ் என்பவர் ஆவார் இரண்டு உயிரி எரிபொருட்கள் மீதான தேசிய கொள்கையை செயற்படுத்தவுள்ள இந்திய மாநிலம் ராஜஸ்தான் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் ராஜீவ்காந்தி சப்தாவானா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மிக பிரபலமானவர் கோபாலகிருஷ்ண காந்தி என்பவர் ஆவார் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச ராணுவ விளையாட்டுகளை நடத்தவுள்ள நாடுகள் அர்மீனியா ஈரான் மற்றும் ரஷ்யா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மனித ஆழ்கடத்தலுக்கு எதிரான தினமான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கருத்துறவு என்ன 2. ஆசிய நாடுகளில் திடீர் ஏற்படும் வெள்ளப்பெருக்குகளின் முன்னறிவிப்புகளை தயார் செய்வதற்காக எந்த அதிகாரபூர்வமான உலக வானிலை மையம் அமைய உள்ளது மூன்று சர்வதேச புலிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது நான்கு பாதிக்கப்பட்ட அனண்மை நிலையங்களை புதுப்பிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி